வணக்கம் நற்றினை நிகழ்ச்சிக்காக திரைப்பட நடிகர் ஒருத்தருக்கர் அவரை பார்க்கணும்னு அவரோட வீட்டுக்கு யார் என் நேரம் போனாலும் சரி முதல்ல அங்க நடக்கிற விஷயம் என்னன்னா அவர்களுக்கு உணவளிப்பதுதான் உணவை அளித்து அதன் பிறகு வந்த நோக்கத்தை கேட்பார்கள் அது யாராக இருந்தாலும் சரி அது உதவி கேட்க சிலவராக இருந்தாலும் சரி அல்லது திரைப்படம் சம்பந்தமாக ஆலோசனை மிக உச்சத்தில் இருக்கிறார் அவருடைய சில திரைப்படங்கள் வெற்றியை தராவிட்டாலும் கூட அவர் மீது யாரும் கோபித்துக் கொள்வதில்லை காரணம் அவர் வீட்டிலே சென்று உணவருந்தி மகிழ்ந்து வந்திருக்கிறார்கள் இல்லையா அதுதான் இன்னொன்று அவருக்கு ஒரு இரண்டு மூன்று திரைப்படங்கள் தோல்வி தழுவும் பொழுது எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு நான் வெற்றி படத்தை தருகிறேன் வாருங்கள்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவர் இருக்கிறார் அதற்கான காரணம் அதுதான் தன்னை நோக்கி வருவோருக்கு விருந்தளித்து மகிழ்வோடன் போது இது நமக்கும் பொருந்தும் பொதுவாகவே நாம் விருந்தினர்களை வரவேற்கிறது வழக்கமா வச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல அந்த நிலையிலிருந்து சற்று மாறுபட்டு செல்கிறோமோ அப்படிங்கிறது தான் தோணுது நாம் அவ்வரெல்லாம் இல்லாமல் நம்மை நோக்கி நம்மை தேடி வருபவருக்கு உயிரார உணவளித்து மகிழ்வோடு அனுப்பணும் அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலங்களில் ஒருவேளை வாழ்வில் துன்பம் வந்தால் கூட அந்த துன்பத்திலிருந்து மிக எளிய முறையில் நம்மள மீண்டு வர முடியும் ஏனென்றால் நம்மால் மகிழ்ந்தவர்கள் பலரும் நமக்கு உதவி செய்ய ஓடேடி வருவார்கள் ஆக இத்தகைய நிலையை நாம் பெறணும் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்கு வருவர்களுக்கு நம்மை தேடி வருபவர்களுக்கு வீராறு உணவு அளித்து இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பு மிக சிறப்பாக செய்யும் இதை வள்ளுவர் கூறும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவார் தம்மை நோக்கி வருபவருக்கு இன்முகத்தோடு வரவேற்று விருந்தளிப்பவர் வாழ்வில் துன்பம் வந்து போவதில்லை அப்படின்னு சொல்றாரு ஏன் கெட்டொழிய மாட்டாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மால் மகிழ்ந்தவர்கள் நமக்கு உதவு நோன்னு ஓடி வருவாங்க அப்படி இல்லை எங்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு ஆனா நான் யாருக்குமே எதுவும் நல்லதே செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மை விட்டு சென்ற பிறகு மனிதர்களும் நம்மை விட்டு சென்று விடலாம் நமக்கு உதவிக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க நம்முடைய வாழ்வை மிக துன்பத்துக்கு ஆளாக ஆக மனிதர்களை அல்லது இந்த உலக வாழ்வில் நல்ல விஷயத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்ல முறையில விருந்தோமல் பெண்பினை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய குரல் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி மூணு ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுவதென்று மீண்டும் குரல் வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுவதென்று இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி